வெளிச்சம் என்ாகும் அதிகாரமாய்ந்து 5 முதல் 7 வசனங்கள் பாளையத்தில் துரோகம் பாகம் 2 நேற்று நாம் நியாய பிரமாணத்தின் நேரடியான அர்த்தத்தை தியானித்தோம் யாவே தேவன் எந்த ஒரு ஆணும் அல்லது பெண்ணும் மற்றொரு நபருக்கு தீங்கு செய்தால் அவர்கள் யாவேவுக்கு துரோகம் செய்கிறார்கள் என்றும் குற்றவாளிகளாக மாறுகிறார்கள் என்றும் சொன்னார் பின்பு யாவே தேவன் ஒரு தெளிவான வழியை கொடுத்தார் பாவ அறிக்கை செய்தல் அதனுடன் பங்கை முழுமையாக திரும்ப செலுத்துதல் மற்றும் நியாய பிரமாணத்தின் நாம் புதிய சிருஷ்டியாகிய விசுவாசிகளுக்கான ஆவிக்குரிய அர்த்தத்திற்குள் அடியெடுத்து வைக்கிறோம் கிறிஸ்து பலியை செய்து முடித்து விட்டார் ஆனால் சத்தியம் நீதி இரக்கம் மற்றும் உறவுகளை சீர்படுத்துதல் ஆகியவற்றிற்காக யாவேயின் இருதயம் மாறவில்லை மாறியிருப்பது என்னவென்றால் சிலுவையானது கைகளை விட ஆழமாக செல்கிறது அது இருதயத்தை அடைகிறது யாவே தேவன் கற்றுக் முதல் காரியம் இதுதான் உடன் படிக்கையின் மீதான உண்மையற்ற தன்மை மனித உறவுகளில் வெளிப்படுகிறது யாவே தேவனுக்கு தோகம் செய்வதி என்றால் சிலைகளை வழிபடுவது அல்லது அவருடைய நாமத்தை மறுதளிப்பது மட்டுமே என்று பலர் நினைக்கிறார்கள் ஆனால் 5, மற்றொருக்குபிக்கலாம் வேதவசனங்களை பேசலாம் ஆனால் மறைவான அநீதியின் மூலம் யாவே தேவனுக்கு துரோகம் செய்ய முடியும் யாவே தேவன் மீதான அன்பை மக்கள் மீதான அன்பில் இருந்து பிரித்து பார்ப்பதில்லை இவை இரண்டும் மூச்சு ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டுள்ளது முழுவதும் நியாய பிரமாணத்தில் பொய் சொல்ல வேண்டாம் திருட வேண்டாம் பொய் சத்தியம் செய்ய வேண்டாம் மற்றும் அயலானை ஒடுக்கவோ அல்லது கொள்ளடிக்கவோ வேண்டாம் என்று யாவதேவன் இஸ்ரேலர்களை எச்சரித்தார் வேறொரு இடத்தில் ஒருவன் வஞ்சகம் கொள்கை அல்லது போன பொருட்களை பற்றி பொய் சொல்லுதன் மூலம் விரோதமாக பாவம் செய்வதை யாவேதேவன் விவரித்தார் மேலும் சரி செய்யப்பட வேண்டிய ஒரு கடுமையான குற்றமாக கருதுகிறார் இது என்பமும் ஐந்தை போலவே இருக்கிறது அநீதி என்பது ஒரு மனித பிரச்சனை மட்டுமல்ல என்பதை யாவே காட்டுகிறார் அது ஒரு ஆவிக்குரிய குற்றம் ஞான இதை தெளிவாக கூறுகின்றது தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான் அதாவது நாம் ஒரு பலவீனமான நபருக்கு தீங்கு செய்யும் பொழுது யாவே அதை தமக்கு எதிரான ஒரு அவமானமாக கேட்கிறார் ஏனென்றால் அவரே அந்த நபரை உண்டாக்கினவர் புதிய ஏற்பாடில் இதே சத்தியம் இன்னும் வலுவான வார்த்தைகளில் திரும்ப கூறப்பட்டுள்ளது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதென்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் அது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல வன் மீதான அன்பு மக்கள் மீதான அன்பை உருவாக்கவில்லை என்றால் அது உண்மையான அன்பு அல்ல என்பதே அதனர்த்தம் அது ஒரு முகமூடி அப்படியானால் இன்று நாம் சகோதர சகோதரிகளுக்கு எவ்வாறு தீங்கு செய்கிறோம் என்னாகமம் ஐந்து திருடுதல் பொய் சொல்லுதல் மற்றும் வஞ்சகம் போன்ற செயல்களை குறிப்பிடுகிறது அந்த பாவங்கள் இன்னும் இருக்கின்றது அவை அணிந்து கொண்டு மின்னஞ்சல்கள் முடிவுகள் குடும்ப சொத்து சபை அரசியல் WhatsApp செய்திகள் மற்றும் தனிப்பட்ட உரையாடல்களில் வெளிப்படுத்துகின்றது இன்று பல தவறுகள் கத்தியால் செய்யப்படுவதில்லை அவை வார்த்தைகள் தாமதங்கள் அமைதியான சூழ்ச்சிகள் மற்றும் மறைவான வாக்குறுதிகள் அல்லது ஒப்பந்தங்களை தந்திரமாக மாற்றுவதன் மூலம் ஒரு நபர் மற்றவர்களையே மாற்றலாம் வேதம் விசுவாசிகளுக்கு சொல்கிறது திருடுகிறவன் இனி திருடாமல் குறை சொல்கிறவனுக்கு கொடுக்கத்தக்கதாக அவன் உழைக்க இது தெருவில் நடக்கும் கொள்கையை பற்றி மட்டுமல்ல மற்றவர்களை பயன்படுத்தி எந்த வகையான செயலையும் இது உள்ளடக்கியது கொடுக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்ட கூலியை பற்றி யாக்கோபு ஒரு நேரடியான எச்சரிக்கையை கொடுக்கிறார் இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரர்களுடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு வார்த்தைகளில் கூறுவதான ஒரு சாட்சியாக மாறுகிறது பவுலும் எச்சரிக்கிறார் இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும் யாவை தேவன் நீதியை சரி கட்டுகிறவராயிருக்கிறார் அந்த வரி நம்மை நடுங்க யாவே பாதுகாவலராக சத்தியம் மற்றும் ஏமாற்றபருக்காகவே பாதுகாவல்கிறார் திருடுவதில்லை ஆனால் அவர்கள் நம்பிக்கையை திருடுகிறார்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள அவர்கள் அரை உண்மைகளை சொல்கிறார்கள் உண்மைகளை மறைக்கிறார்கள் வார்த்தைகளை திரிக்கிறார்கள் மற்றும் கதைகளை உருவாக்குகிறார்கள் வேதம் கூறுகிறது பொய்யை களைந்து அவன் அவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் பேச்சை பற்றியும் அது எச்சரிக்கிறது ஒருவனையும் தூஷியாமலும் மற்றும் ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள் புறம் கூறுதல் என்பது சிறியதாக தோன்றலாம் அது ஒரு நபரின் பெயரை கெடுத்துவிடும் ஒரு சகோதரனின் அது ஒரு வகையான குற்ற செயல் மேலும் யாவை தேவன் அதை கணக்கில் எடுத்துக்கொள்கிறார் சபைக்குள் இருக்கும் உறவு ரீதியான பாவங்கள் மற்றொரு பகுதி கசப்பு கடுமை மை மற்றும் மன்னிக்காமை ஆகியவை தனிப்பட்ட உணர்ச்சிகள் அல்ல அவை செயல்களிலும் வார்த்தைகளிலும் கசிக்கின்றது பவுல் கூறினார் சகல கசப்பும் கோபமும் மூர்க்கமும் உங்களை விட்டு நீங்க தயவாயும் மன்னிக்கிறவர்களும் ஆயிருங்கள் ார் கோபமாக இருக்கும் ஒவ்ரு நபரும் உடல் ரீதியாக கொலை செய்திருக்கிறார்கள் என்று அவர் சொல்லவில்லை தேவனின் கண்களில் பகைமை எவ்வளவு தீவிரமானது என்பதை அவர் காட்டுகிறார் பகைமை என்பது கொலையின் ஆவி அதனால் வெளிப்படையான பல பாவங்களை விட அது மிக வேகமாக ஒரு பாளையத்தை தீட்டுப்படுத்துகிறது அது தேவனுடைய பாதுகாப்பற்றதாகவும் ஆவிக்குரிய மாயமாலம் மற்றொரு ஆபத்து மக்களுக்கு தீங்கு செய்து கொண்டே பரிசுத்தவானாக தோன்றுவது தூய்மையான மார்க்கம் என்பது வெறும் பேச்சு மட்டுமல்ல என்று யாக்கோபு கூறுகிறார் பாதிக்கப்படக்கூடியவர்களை கவனித்துக் கொள்ளவதும் உலகத்தால் கரைப்படாதபடி தன்னை காத்து கொள்வதும் அதில் அடங்கும் கிரியையில்லாத விசுவாசம் செத்து என்றும் அவர் கூறுகிறார் நாம் கிரியைகளால் இரட்சிப்பை சம்பாதித்தோம் என்பது இதன் அர்த்தம் அல்ல உண்மையான விசுவாசம் ஜீவனுள்ள கனியை கொடுக்கிறது என்பதே இதன் அர்த்தம் மற்றவர்களை நசுக்கி கொண்டே மதத்தை ஒரு போர்வையாக யாராவது பயன்படுத்தும் பொழுது அதுவே அதன் மிக மோசமான வடிவத்தில் யாவேவுக்கு செய்யும் துரோகம் இப்பொழுது நாம் அடுத்த கேள்விக்கு பதில் வேண்டும் நாம் எவ்வாறு குற்றவாளிகளாக மாறுகிறோம் அந்த குற்றவாளி என்று என்னாகவும் ஐந்து கூறுகிறது குற்ற உணர்வு எப்பொழுதும் உடனடியாக உணரப்படுவதில்லை பலர் தவறு செய்த நிம்மதியாக தூங்குகிறார்கள் ஆனால் யாவை தேவன் கிரியை செய்ய தொடங்கும் பொழுது குற்ற உணர்வு எழுகிறது குற்ற உணர்வு வரும் மூன்று வழிகளை வேதம் காட்டுகிறது முதலாவதாக தேவனுடைய வார்த்தை அதை வெளிப்படுத்துகிறது நியாய பிரமாணத்திலே பாவத்தை அறிகிற அறிவு வரும் வேதவசனம் வாசிக்கப்பட்டு ஒரு நம்பப்படும் பொழுது அது படிப்படுகிறது செய்யாது எது உண்மையோ அதை அது காட்டுகிறது இரண்டாவதாக மனசாட்சி பேசுகிறது மனசாட்சி குற்றம் சாட்டவோ அல்லது தற்காத்து பேசவோ முடியும் என்று பவுல் கூறுகிறார் வேறொரு நபர் நம்மை எதிர்ப்பதற்கு முன்பாகவே மனசாட்சி அமைதியற்ற உணர்வோடு இருப்பதை உணரலாம் சில நேரங்களில் அது மன அழுத்தம் அல்ல அது குற்ற உணர்வு கதவை தட்டுவதாகும் மூன்றாவதாக பரிசுத்த ஆவி கண்டித்து உணர்த்துகிறது ஆவி குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துகிறது என்று சொல்கிறது கண்டித்து உணர்த்துதல் வெளிச்சத்துக்கு வா திரும்பி வா உடைந்ததை சரி செய் என்று சொல்கிறது கண்டித்து உணர்த்துதல் என்பதும் இரக்கம் ஏனென்றால் பாவம் பெருகுவதற்கு முன்பாகவே அது பரவுவதை தடுக்க யாவே தேவன் முயற்சிக்கிறார் எனவே என்னாக வெறும் ரகசியத்தில் இருந்து வெளிச்சத்திற்கும் மறுப்பதிலிருந்து அறிக்கை செய்வதற்கும் சேதத்திலிருந்து சீர்படுத்துவதற்கும் மாற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவை இன்னும் இருக்கின்றது அதன் இறுதி பகுதியை நாளை காலை வெளிச்சத்தில் பார்ப்போம் ஜபம் எங்கள் பிதாவாகிய யாவே தேவனே எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து எங்கள் சகோதரர்களுக்கு அநீதி செய்ததன் மூலம் நாங்கள் உமக்கு துரோகம் செய்த ஏதேனும் மறைவான தவறுகள் இருந்தால் அதை வெளிப்படுத்துங்கள் பாவங்களை அறிக்கை செய்வதற்கான தைரியத்தையும் காரியங்களை சரி செய்வதற்கான தாழ்மையையும் நாங்கள் சேதப்படுத்தியவற்றை சீர்படுத்துவதற்கான கிருபையையும் எங்களுக்கு தந்தருளுங்கள் மேசியாவின் இறுதி பலி எங்களை வார்த்தைகளில் மட்டுமல்லாமல் சத்தியத்திலும் செயலிலும் ஆழமாக சுத்திகரிக்கட்டும் வஞ்சகம் கசப்பு மற்றும் மறைவான பெருமை ஆகியவற்றை எங்களை விட்டு அகற்றி நீதியையும் இரக்கத்தையும் நேசிக்கிற ஒரு இருதயத்தை எங்களுக்குள் நாட்டி அருளுங்கள் உடன்படிக்கையின் உண்மை தன்மையில் நடக்க எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் அப்பொழுது எங்கள் சகோதர சகோதரிகளை நேசிப்பது உண்மையிலேயே உமது பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்